வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தி சேவை மே பதினொன்று இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் இருபத்தி நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜிலன் தமிழக செய்திகள் புதுச்சேரி அரசின் அதிகாரத்தில் தலையிடுவதற்கு துணைநிலை கவர்னருக்கு அதிகாரம் இல்லை என்று ஐகோர்ட் அளித்த தீர்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதிக்க மறுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது டுவிட்டர் பக்கத்தில் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் நூறு அடி ஆழ விவசாய கிணற்றில் தவறி விழுந்த மூதாட்டியை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக போராடி மீட்டனர் அரசியலில் வருங்காலத்தில் ராஜதந்திரம் என்ற பெயரில் துரோகம் செய்பவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களது கோரிக்கை என அமுக பொதுச் செயலாளர் டி டி வி தெரிவித்தார் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆயிரத்தி ஆசிரியர்களுக்கு இரண்டு வாரம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகும் அதிமுக பாஜக ஆட்சி தொடரும் என ஜி கே வாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழுக்கு தீங்கு வந்தால் அக்கினி நட்சத்திர வீதிகளில் இறங்கி போராடுவோம் என கல்வித்துறையின் பரிந்துரைக்கு கவிஞர் வைரமுத்து கண்டனம் தெரிவித்துள்ளார் வரும் கல்வியாண்டு முதல் பிளஸ் டூ வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு முறையில் மாற்றம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று கரூர் மாவட்ட எஸ்பி ராஜசேகரனை மாற்றி புதிய எஸ்பியாக விக்கிரமனை நியமித்து தமிழக கூடுதல் தலைமைச் செயலாளர் நிரஞ்சன் மார்டி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்திய செய்திகள் டெல்லியில் நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஜீப்பில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை இளைஞர் ஒருவர் கன்னத்தில் திடீரென அடைந்தார் இந்த சம்பவம் அனைத்து கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பசுமையை அளித்த பானி புயல் மட்டும் பத்து லட்சம் மரங்களை காலி செய்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்று கராச்சியில் இருந்து புறப்பட்ட ஆண் பனிரண்டு என்ற ஜார்ஜிய போக்குவரத்து விமானம் தன் பாதையிலிருந்து விலகி இந்திய வான்வெளிக்குள் வந்ததை அடுத்து இந்திய விமானப்படை விழிப்புடன் அதனை இடைமறித்து ஜெய்ப்பூர் விமான தளத்தில் தரையிறக்கப்பட்டது இளைய விமானியின் பேச்சை மூத்த விமானி கேட்காததாலேயே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏர் இந்தியா விமானம் விபத்துக்கு காரணம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவில் வெளியாகும் உலக புகழ்பெற்ற டைம் பத்திரிகை மே இருபதாம் தேதியிட்ட டைம் இதழின் அட்டைப்படத்தில் பிரதமர் மோடி காவித்துண்டுடன் இருக்கும் மிகவும் ஒரு அழுத்தமான ஓவியம் இடம்பெற்றுள்ளது அட்டைப்படத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் தலைப்பும் இடம்பெற்றுள்ளது இந்தியாவில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் வகையில் இந்தியாவின் பிரித்தாளும் தலைவர் என்ற வாசகமும் அதில் இடம்பெற்றுள்ளது பீகாரில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய ராஜ்நாத் சிங் மோடி அரசின் சிறந்த நிதி நிர்வாகம் மற்றும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையால் விலைவாசி கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய குஜராத் முதலமைச்சர் மோடியை பதவி நீக்கம் செய்ய வாஜ்பாய் முடிவெடுத்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா கூறியுள்ளார் கிரண்பேடி அதிகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது உலக செய்திகள் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்பதிலிருந்து சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் அனுமதி இல்லாமல் அகதிகள் அமெரிக்க எல்லைக்குள் நுழைந்தால் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் அவர்கள் குழந்தைகள் பெற்றோர்களிடமிருந்து பிரிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு வெளியிட்டார் இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அமெரிக்காவிற்குள் நுழைந்த அகதிகள் ஒருவரில் காவலில் இருந்த கவுதமாலா சிறுவன் பலியாகியுள்ளான் இதற்கு விளக்கமளிக்க கூறுகையில் அமெரிக்க அதிகாரிகள் மறித்து வருகின்றனர் பிரிட்டனுக்கு பிறகு அயர்லாந்தில் பருவநிலை அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் புழக்கத்தில் விடப்பட்ட ஐம்பது டாலர் நோட்டுகளில் எழுத்துப்பிழை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனால் நான்கு கோடியே அறுபது லட்சம் எண்ணிக்கையிலான நோட்டுகள் அளிக்கப்பட உள்ளன அமெரிக்க அதிபர் டிரம்பை பதவி நீக்கம் செய்வதற்கான ஆதரவு அமெரிக்கர்கள் மத்தியில் ஐந்து அதிகரிப்பு என ஆய்வில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இங்கிலாந்தின் புகழ்பெற்ற நிறுவனத்தை விலைக்கு வாங்க முடிவு செய்துள்ளார் முகேஷ் அம்பானி வடகொரியாவிற்கு க்கு விதிக்கப்பட்டுள்ள சர்வதேச பொருளாதார தடையை மீறியதாக குற்றம் சாட்டி அந்நாட்டு சரக்கு கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடருக்கு முந்தைய பயிற்சி ஆட்டத்தில் ஸ்டீவ் ஸ்மித் தொண்ணூத்தோரு ரன்கள் எடுத்து நாட் அவுட் ஆக திகழ நியுசிலாந்தை வீழ்த்தியது ஆஸ்திரேலியா கடைசி ஓவரில் ஐதராபாத் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வெற்றி பெற்றுள்ளது இத்துடன் நச்சினையின் செய்தி சேவை முடிவடைகிறது நன்றி வணக்கம்